நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தண்டாய் இது வந்து நார்த் இண்டியன் வெல்கம் ட்ரிங்க் செய்ய தேவையான பொருட்கள் பால் முந்நூறு எம்எல் சர்க்கரை தேவையான அளவு முந்திரி ஐம்பது கிராம் பாதாம் பத்து ஏலக்காய் நாலு கசகசா ரெண்டு ஸ்பூன் மிளகு பத்து செய்முறை முதல்ல கசகசா முந்திரி பாதாம் இந்த மூணுத்தையும் வந்து நைட்டே ஊற வச்சுருவோம் காலையில் அதை எடுத்து தண்ணி எடுத்துட்டு அது போட்டு அது கூட ஏலக்காய் மிளகு சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சிடுவோம் ஸ்டவ் பற்றி வச்சிட்டு பால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க விடுவோம் பால் நல்லா கொதிக்கதும் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து இதெலாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சது சர்க்கரையும் அதில் போட்டு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இத ஒரு பில்டர்ல போட்டு வடிகட்டி எடுத்தோன்னா சுப்பாவான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தண்டாய் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்